பாடம் குளிப்புக்கும் உழுவிற்கும் இடையில் சிறிது நேரம் இடைவெளி ஏற்படுத்துதல் உழுவுடைய உறுப்புகள் காய்ந்த பின்னர் தமது இரு காலங்களையும் இபணு மருதியில்லாகும் அவர்கள் கழுவியதாக அறிவிக்கப்படுகிறது